வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுப்ப வேண்டிய லட்சியம் இருக்கும் ஆம் நாம் அடைய வேண்டிய லட்சியம் எப்போதும் நமக்கு முன்னால் இருக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை சுவையாக இருக்கும் என்கிறார் பெர்னாட் ஷா நன்றி வணக்கம்